ஒரு நிமிடை யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுக்கியத்தனா அடிப்பணிந்து வாழ்வதை விட நிமிர்ந்து நின்று சாவதே மேல் ஆம் அடிப்பணிந்து வாழ்வதை விட நிமிர்ந்து நின்று சாவதே மேல் என்கிறார் தாமஸ் புல்லர் நன்றி வணக்கம்